ஓ சலா தோ சலாம் அலா ரசோல் இல்ல அம்மாபாத் அதாவது அவ்வப்போது சில தவறான தகவல்கள் வருவதை பற்றி கேட்டிருக்கிறாங்க ஒரு சகோதரியுடைய ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று வந்துச்சு அவங்க அல்லாஹுடைய திருநாமத்தில் ஒரு ஏழு திருநாமத்தை சொல்லி யா அல்லா யா மாலிக் இது போன்ற ஒரு ஏழு திருநாமங்களை சொல்லி இதை ஓதுனா பன்னெண்டு மணி நேரத்தில் நீங்கள் நினைச்சதுலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மார்க்கம் இப்படியான விஷயங்களை எல்லாம் சொல்லி ஏமாத்துகிற மார்க்கம் அல்ல நம்முடைய மார்க்கம் மாயாஜால மார்க்கம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் வந்து சில நேரங்களில் திட்டமிட்டே மற்றவர்களால் பரப்பப்படுது இது மாதிரி ஒருத்தன் ஓதி பன்னெண்டு மணி நேரத்தில் ஒன்றும் நடக்கலைன்னா மார்க்கத்தை பொய்யுன்னு சொல்லிடுவான் எனவே இந்த தகவல்களில் எந்த உண்மையும் இல்லை இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒல்லாக